உதாரணம் என்பது கஸ்தூரி வைத்திருப்பவன் மற்றும் இரும்பு உலகில் ஊதுபவன் போன்றதாகும் கஸ்தூரியை வைத்திருப்பவன் உமக்கு அதை தருவான் அல்லது அவனிடம் நீ நல்ல மனத்தை பெற்றுக் கொள்ளலாம் இரும்பு உலக ஊதுபவன் உன் ஆடையை கரித்து விடுவான் அல்லது அவனிடம் கெட்ட வாடையை நீ அடையலாம் என்று நபி அலஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஆறு இரண்டு எட்டு